ங்கள் சிந்த போல என் நெஞ்சமே இனிது வந்து மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்துறகின்ற வந்தனர்க்கு என் அடிமை தொழில் பூண்டாயே மாணவர் ரங்கள் சிந்தை போல என் நஞ்சமே எனிது வந்து மாணவர் மாணவர் தங்கள் புகை கிந்தை அமர்ந்துறகின்ற வந்தன்க்கு என் அடிமை தொழில் பூண்டாயே உறவு சுற்ற வென்றொன்றில்லா ஒருவன் உகந்தவர் ரம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான் அரு கண்டன் நெஞ்சம் என்பா மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருளிசப்பாடும் வேங்கட தரவநாயகர்க்கு என் நடிமை தொழில் போண்டாயே தயாயின கொண்டு தொண்டர்களேற்று வருடை கொண்டு போயிடவும் அருகண்டன் நெஞ்சம் என்பாழ் வேங்கட மாமலை அடிமை தொழில் போண்டாயே அது செய்தாய் என்ே பண்டு தொண்டு மண்மிசை மே குந்தை கோவிநாயகன் கொண்டயர் வேங்கடமையாண்டு வானவராவியாயிரு பார்க்க அடிமை தொழில் போண்டாயே உங்கு போதியும் பிண்டியுமுடை உத்தர் நோன்பியற் பள்ளியுள்ளுரை தங்கள் தேவரும் தாங்களுமேயாக என் நெஞ்சம் என்பார் எங்கும் வாணவர் தானவர் நிறைந்தே துள் வேங்களின் அருள் அங்க நாயகர்க்கு சமந்தொண்டர்கள் மண்டியுண்டு பின்னரும் தமரும் தாங்களுமே தடிக்க என் நெஞ்சம் என்பாக்கணம் சேரும் வேங்கடம் கோயில் கொண்ட கண்ணார் விசம்பிடை அமரநாயகே என் அடிமை தொழில் போண்டாயே நெருக்கினான் சமன் செய்து சோறுதன் தயிரினால் திரளை விடத்திட அது கண்டன் நெஞ்சம் என்பாய் அருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் வண்டதனோடும் அருத்தன் மே விநிற்பார்த்து அடிமை தொழில் பூண்டாயே சேனியன் சிறியன் பெரியன் என்பரும் சிலர் பேச கேட்டிருந்தே என் நெஞ்சம் என்பாய் என கொன்றுல்லே நின்றுவென் முத்தமேசோரி வேங்கடமல கோயில் மேயர் நாயகற்கு என் அடிமை தொழில் பூண்டாயே கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சம் என்பாய் துணிந்து கேள் பாடியாடி பலரும் பணிந்தே தி காண்கிறான் அழுதாமரையோனு அமரோணம் நேத்தும் வேங்கடத்தாடு கோத்தனுக்கு என் அடிமை தொழில் போண்டாயே மாவு தந்திருங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமகர் பெருமானை கண்ணி மா மதில் மங்கையர் கலிக் தமிழால் உரைத்தார் என் மண்ணாடல் வல்லார்க்கு வாலகே என் மாகில் மே தன் திருபங்கடமலை கோயில் மே அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமான மங்கையர் கலிக் தமிழால் உரைத்தி வாடல் வல்லார்க்கு இடமாகும் வாடுலகே வாசாடை மூடியோடி காதல் செய்தான் நாசமாக நம்பவல்ல நம்பினெருமான் பெருமான் எவ்வளவு கிடந்தாடை மூடி கோடி காதல் செய்தவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் அதாள் மடவார் வெண்ணுண்டயம்பெருமான் கிடந்தானே ஜ தான் அவன் பாடரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்று அன்றி செய்த வெம்பில் அங்கோ செஞ்சலத்தால் உருள ஏதம்பெருமான் எவ்வள் கிடந்தாளே நோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அறக்கண் மன்னோர் தன்னை வாடியினால் மால முனிந்து ஆதி மன்னர் காஹிப் பெருநிலத்தார் இன்னார் தூதன நனைநான் எவ்வளவு கிடந்தாழே அந்த மெல் விரலாள் பாவைதன் காரணத்தால் வென்றேரேழும் வென்ற வேந்தன் விரிபுகள் நம்பினம் பெருமான் எந்த பெருமான் எவ்வள் கிடந்தானே சலனாகி ஜாலமேடு உண்டு பண்டாலினமேல் சால நாடும் பள்ளி கொள்ளும் தாமரைண்ணன் நீலமண்டிநாரிடந்த நம்பி என்று தொண்டர்மின்றி தொடர்ந்தழைக்கும் ஆத்த நம்பி சங்க நம்பி ஆகிலும் தேவர்க்கெல்லாம் நம்பி என்று முனிவர் தொழு தேத்தம் நம்பி எம்பெருமான் எவள் கிடந்தானே எங்கள் அப்புவ நெறிகாலாகி திசமுகனார் தங்களப்பன் சாமி அப்பன் பாகத்திருந்தன் தங்கள் முடியான் சூழ்களல் சூழனின்ன எங்கள் அப்பான் எவ்வளவு கிடந்தானே மூர்த்தி மூவராகி பேசம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ண புண்ணியன் மவர் கிடந்த பந்திருக்கும் விரலாள் பாவை பணி மலராள் வந்திருக்கும் மாறுவன் நீளமேணி மணி வண்ணன் அந்த வாழும் வாழ நாயகனாயந்த பெருமாள் எவள் கிடந்தானே இண்டை கொண்டு தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை கண்டுபாடும் பைம்புறவில் கோன் கலியன் கொண்ட தன் தமிழிச மாலை ஈரந்தம் வல்லார் அண்டமாள்வதானை அண்ணே ஆழ் தொண்டரேத்த எவ்வுள் கிடந்தானை வண்டுபாடும் பைம்புராவில் மங்கையர்கோன் கலியன் தன் தமிழ மாலை வாழ்வதானை அண்ணே வரமருலகே விற்பிரு விழமும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ சற்றபந்தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை கோள்கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன்னின் சித்தவணியால் முடிது பிற்பெருவிழமும் கஞ்சரும் மல்லும் வேடமும் பாகனும் வீட சச்சவன் தன்னை புறமெறி சிவனுரு துயர்களை தேவை சித்தவணியால் முடிது வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனிய நந்தனார்கள் இற்றாய் குவலயத்தோர் தொடுதேத்தும் ஆதியுடைய பனை ஒப்பவர் வாழும் மாடமா மயிலை திருவள்ளி கே கண்டே வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை பிழமிய முனிவர் விடுங்கும் கோதிரின் கனியை நந்தனார்களேற்றை குவலயத்தோர் தொடுதேத்தும் ஆதிய அமுத எண்ணாளுடைய பனை மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவள்ளி கேடிகண்டே வஞ்சனை செய்யுருபாகி வந்தபே அலறி மண் சேர நஞ்சமர் முலையோடுயிர்ஷகண்டனை தானவர் கோற்றை சாரணித்தர் வியந்தொதி செய்ய பெண் உருவாகி அஞ்சுவய்தண்ணை திருவள்ளி கண்டேந்திரனு கன்றாயர்கள் எடுத்த எழில் விடவில் பழநடை செய்யில் பூசண பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயரந்தம் மோ நிலவா திருவள்ளே கண்டே துணை பதுமத்தளர் மகள் தனக்கு மின்பன் நட்புவி தனக்கிரைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மற்றோர் கெல்லாம் வந்துனை சென்னிங்கு துணை திருவல்லுவன் அரசர் சமரசர் கிளையவன் அணி இழையச் சென்னு எந்த மக்குரிமையான தெரியாது எம்பருமானருளன் அந்தமல் குழலால் அலக்கண்ணூற்று பெண் திருமை இந்திரன் சிறுவன் தேர் முன் திருவல்லும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நன்பகலும் துதி செய்ய நின்ற இராவணாந்தகனயம் மானை ரவமே கமழும் குளிர் புடிலோடு குயிலொடுமயில்கள் நின்ற இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவள்ளி கே நிக் கண்டேனே பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலூராயிரநாமம் ஒள்ளியவாகிப் போத வாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி சேருவிகண்டதோன் புடைப்பா பிழையே தெள்ளிய சிங்கமாகிய தேவை சிறுவன் வாயிலோராஜிரநாமம் ஒள்ளியவாகி போத வாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையேருந்ததோன் புடைப்பார் பிறகையை விழிப்பேழ்வாய் தில்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிகேனை கண்டே நமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென் இழுந்த கான் அமர் வேடம் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுப ஆணையின் துயரம் தேரப்புள்ளோர்ந்து சென்னென தேனமறி மாட மாமையில் திருவல்லிக்கேணி கண்டே அண்ணுதன் பொழிலும் பாவியும் அருளும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையர்கோன் செய்தனன் மயிலை திருவள்ளிக்கேணி நின்டவங்கயரு தலைவன் காமரு சீர்கலி கண்ணி சொன்ன சொல் மாலவத்துடன் வல்லார் வருகே மண்ணுன் பொழிலும் பாவிடும் மகிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் கோன் செய்த நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானவன் தாமறு சேர்கலிகளும் வல்லார் சுகமெனிதாள் வருவானுலகே நாயர் குலக் கொடியோடு அனிமாமலர் மங்கையுடன் பளவே அவுணர்கந்தானும் இறக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது நன்னாய புனல் நரையோர் திருவாலி குழந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் மாமலையாவது நேர்மலையே அண்ணாயர் குலக் குடியோடு அணிமாமலர் மங்கையுடன் பளவே அவுணர்கிறக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது புனல் நரையோர் திருவாலுகுடந்தை தொடந்திகள் கோவல் நகர் நின்று கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நேர்மலையே கண்டம் என்பதோர் காடு அமரற்கரை என் கண்டவன் நிற்க முனேண்ட முனிந்தது ஒன்றியம் முன்னுல அங்குரை தீர்த்தாண்டான் உகிராள் வகிராக அறியாய் நீண்டான் குரலாகி நிமிழ்ந்தவனுக்கிடம் மாமலையாவது நீர்மையே அளமண் மடல் சுரிசங்கம் எடுத்து அடலாடியினால் அணி யார் உருவில் மடம் குண கொங்கையினால் புறசீரமுனால் அடுவாழமரில் மல மன்னர் வட சுடராடியை பகலோன் மரையப்பணி மாமலையாவது நேர்மலையே ஆங்கா சதோராளியாய் அவுணந்தன வீட முனிந்தவனால் அமரும் பூங்கோலையர் பூங்கறிவு முழுக விளை தருவன் வென்றிகொள்வான் நமரில் ஆங்காக முனிவருடன் பலவி பதித்திரட்டி படவேந்தறுபட நீங்க செருவில் நிரகாத்தவனுக்கிடம் மாமலையாவது மலையே ஆளுங்கடலாரைக்குவடிட்டு அணகட்டி வரும் புருவ மதிசேர் கோல மதிலாய விலங்க கட படை சுற்று காலமரில ஆலமிருந்த என் வாளியினால் அதில் நேன் முடிவத்து மறுத்த மறும் நீலமுகில் வண்ண மாமலையாமுகனும் பனிமால் வரையும் கடலும் சுடரும் இவையுண்டும் என காராதனின் நபரம் பெருமான் அளநீருலகுக்கரசாகிய அப்பேரான முனிந்த முனைக்கரையன் பிறரில்ல நுணுக்கணுமெல்லையினான் நீரார் பேரான் நெடுமால வனைக்கிடம் மாமலையாவது நேர்மலையே புகராகி முனிந்தவனை புகழ் வீட முனிந்துயிரு அசுரன் நகராயின பாழ்வட நாம அறிந்தது வன்னியும் வென்னி கொள்வாழமுனன் நகராதவனாயிரநாமம் அடிப்பணியாதவனைப் பணியாலமரில் நிகராயவன் நெஞ்சிடந்தானவனுக்கிடம் மாமலையாவது நேர்மலையே சிறுபீலு பிடித்து உலகில் பிணந்தின் மடவாரவர் அங்க நேர் அச்சமிலராசன்மயால் அவர் செய்கவரு தனிமாமல் அருச்சி நமனாரடையாம நமக்கருள் செய்யந்தார் நிச்சம் நினைவார் கருள் செய்யும் அவர் மாமையாவது நேர்மலையே இதுவன்மேன் நமர் பிறர் கடற்பதன் முன் பணிவார் வினகழ் நாசமது செய்திடு மாதன்மயால் அதுவே நமது நான் மலர்மேன் மணமைந்துடல்வார் மதியில் நே சரவர் அடையாதவனு கிடம் மாமலையாவது நேர்மலையே மேவி மல மேல் நிலவும் புகழ் மங்கருகோன் அமரில் கடமா கலியான வல்லான் கலிய நொலிசை தமிழ் மாலை வல்லார்க்கீ விடுமாள் வினை வேண்டிடல் மேலுலகு நீளங்குழி சேர் கொடுமா கடல் வையகமாண்டு மதிக்குடமராய் அடி கூடுவரே நடுமால் அவன் மேவிமலை மேல் நிலவும் புகழ் மங்கருகோன் அமரில் கடமா கலியான வல்லான் கலியனுசை தமிழ் மாலை வல்லார்க்கேடனே விடுமாள் வினை வேண்டிடல் மேலுலகு இளங்கொழி சேர் கொடுமா கடல் வையகமாண்டு மதி குட மன்ன வராய் அடி கூடுவரே தோனை படுகலில் அமுதத்தை பறிவாய்க்குண்ட சீரானை எம்மான தொண்டரு தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தொழுந்த தீங்கரும்பினை போராணை கொம்புத்த போரே திணை புனர் மருதமிழ நடந்த போர்கினை தாரானை இடர்கள் இந்த கற்பகத்தை நான் கண்டல்லைமெண்ட் படுகலில் அமுதத்தை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தொழுந்த தீங்கரும்பினை போராணை தொம்பு தோரே தினை புனர் மருதமிடந்த போர் தொண்டினை காரான இடர்கள் இந்த கற்பகத்தை நான் சயனத்தே பிறர் கடந்து தொண்டுபட்டு நூலோதி மாண்டு அவத்தம் போகாதேவம் என்ன வணங்கப்படுவானை வணங்களேத்தம் நீண்டவத்தை கருமுகிழயம் தன்னை நின்னவோர் நித்திலத்தை தொத்தார் சோறை காண்டவத்தை கணலறிவாய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தை பிறர் கடந்து தொன்றுபட்டு பொய் நூல மெய் நூலன் நன்றோதி மாண்டு அவத்தம் போகாதேவம் என்ன வணங்கப்படுவான் தும் நீண்டவத்தை கருமுகிழயம் தன்னை கணலறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை கலசயனேருவில் முன்னுண்டாய் மூர்த்தி பெறாய் உலகுய்ய நின்றானை அன்னி பேச்சு கண்டு மேத்து விளையாடவல்லானை வரமீகில் கடம்பரு கருமுகிலை தஞ்சை கோயில் தவணரி கோர் மேல் கர்த்திக நான் கண்டுகொண்டேன் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே தாய முலையுண்ட பிள்ள தன்னை பிணமறு பிற கருங்களிற்றை பிணைமான் நோக்கின் ஆய்தாயிரத்தயிர் வெண்ணை அமர்ந்த கோவை அந்த நரசத்தை குறவை முன்னே கோத்தானை கோத்தனை கோகுலங்கள் தளராமல் குன்னேந்தி காத்தானை எம்மான கண்டுகொண்டேன் அடிபடி சோழ கடல் மல்லை தலசையனத்தே ஆய்ந்தானை திரிசகம் பாரி வீட பாலகனாயிலையில் பள்ளி இன்பமேந்தானை இளங்கொழி சேருமணி கொண்ட ஈரிரண்டு தோல் எம்மான் தன்னை தோழ்ந்தானை நிலமகள் தோல் தோதில் சென்ற அவ்வையரவாய் புகப்பெய்த மல்ல காய்ந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் அடிபலில் சோ கடல் மல்லை தடங்கடல் உள்வனங்கள் மேவே கிளறு பொரிய மருதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களித்தின் கொம்பு பரித்தானை பாரிடத்தை இடந்தானை மறுப்பினமாக பெருவரை தோழறி நிறுத்தோனை பூணாகம் விளபிடுத்த போர் வல்லோனை பொறுகடலுள் துயில் அமர்ந்த புள்ளூர் ஜியாய் பூணாக பேன்முலன் தன்னை உள்ளுவாருள்ளே உரகின்றானை ஆனாத திருதருவே கண்டுகொண்டேன் களிபடல் சோல் கடல் மல்லைத்தல சயனத்தே பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானாய் பிளயைத்தி நடலறியா இப்பரிகினானாய் தன்னார்ந்த வார்புnalச் சூழ் மெய்யமென்ன தடவரவேல் கிடந்தானாய் பணங்கள்மேவி என்னள எண்ணந்த புகளினானாய் இளங்கொழி சேர அரவிந்தம் போன்று நீண்ட கண்ணானை கண்ணார கண்டேன், கடிபொழில் தூள் கடல் மல்லை தல தலசயன தேங்காயிரு தாம் பரபுமடியினானை படிகளந்தராளாளற்கானை தென்னிலங்கையறக்கருவேந்தை விலங்குண்ணாண்டு வேதங்கள் நாண்டும் ஐந்து வேள்விகளும் வேள்வியோட கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கருவொழில் சோழ கடல் மல்லை தலசயணத்தை நாகத்தனை கிடந்த உணர்க் படமகண்டு மறுதிட போயி பழன வேலி தடவார்ந்த கடல் மல் ஐடல தயனத்தி தாமரை கண்டு இளவர்ந்தடலவருர் அம்மை கரமாரம் கரங்கள் இருவல்லான் வெல் போர் கலைகண்ணி ஒலிசெய்த விந்தப்பாடல் திடமாக இவையந்து மைந்தம் வல்லார் தீவினைய முதலிய வல்லார் தாமே படனாக தனக்கெடந்த நபு நர்கோனை படம கண்ட மருட கோை பழன வேல தடமார்ந்த கடல் மல்ல தாமரை கண்யிலமர்ந்த தலமரு தம்மை ஒளி செய்த இன்பல் திடமாக இவைட உணர் இடைப்புக்கு பெண்ணாகி அமுதோட்டும் பெருமானார்ந்த கடல் மலை தலசயன துறைவாரை என்னாதே இருப்பாறை இறை பொழுதுமென்றே நன்னாரவாட உணர் இடைப்போக்கு வானவரை பெண்ணாகி அமுதோட்டும் பெருமானார் அறிவினியதன் நார்ந்த கடல் மல்லை தலசயன துறைவாரை என்னாலே இருப்பாரை பொழுதுமென்னோவேடமங்காய் பணி நன்மாமலர் கிடைத்தி நேர்வண்ணன் மார்வகத்தில் இருக்கையை முன்னி நோய்ந்தவனோர் ஆர்வண்ணமுதுமின் நேர் கடல் மல்லை தலசயனம் ஆறு என்ன நெஞ்சுடைய அவரம் மயாழ்வாரே ஞானத்தின் இளவங்க ஜெடில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலங்கொள்ள வானத்தின் கடல் மல்லைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவாரண் நாயகரே ஞானத்தின் உருவாகி இளவங்க எடில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வளங்கொள்ள வானத்தின் கடல் மல்லை தலசயண துறை என்ன ஞானத்தின் நாயகரே பிண்டார வெண்ணாவிளங்குன்னியலார் கொண்டாடு மல்லகலம் அழலவஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்துறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடைய அவர் குல தெய்வமே சொச்சிரு சமன் கொண்டர் முதலாயோர் விச்சைக்கிற என்னும் அவ்விரையை பணியாது நச்சு தொழுவாரை நச்சந்த நன்னொள் நிதி குவையோடு புழைக்கை மகளேற்றமும் நலங்கொள் நவமணி குவயம் சுமந்தெங்கும் நான் உசிந்து நலங்கள் இயங்கும் மல்லை கடன் மல்லைத்தலசயனம் வளங்கொள் மணத்தாரவரை வளங்கொழன் மண நெஞ்சு உருவாகி மறுபாத வஞ்ச பெண் நெஞ்சொண்ட அண்ணல் முன்னாதை கடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தோய் நெஞ்சேடுநேர் மலர் கமலம் திரையுந்து வண்பகட்டால் உழுநீர் வயலுடவருட பின் முன் பிடைத் தெழுந்தேர் கடி கமழும் கடன் மல்லை தலசயனம் மணத்தவரை தொழுவாயந்தோய் நஞ்சங்களுள் நடமாடு பிஞ்சகனோடு இனங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார் கிடம் செம்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயணம் வணங்க மணத்தார் அவரை வணங்க வடிக மழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்தே அடிகளடியே நினையும் அடியவர்கள் தம் அடியார் நடுவே வலவன் கலிகண்டி மொழி வல்லார் மொழிகள் நெடுமன் அவரிடம் முதல்வர் முதலாவார வடிக நெடுமருகில் கடல் மல்ல தலதயனத்தே அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம் அடியார் முடிகள் நடுவன் அவரிடம் முதல்வர் முதலாவார இவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் நின்னாக திருப்பது ஆகிலும் ஆசை விடய சொல்லு நயந்திருந்த இவளை உன் மனத்தால் நினைந்திருந்தாய் இடவன் தயந்தபிரா இவளும் கண்மறி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் நின் அகிலும் ஆசை விடய சொல்லு நயந்திருந்த இவளை உன் மனத்தாள நினைந்திருந்தாய் இடவந்தயந்த விராண் குளம்படு முருகல் தோழியற் கருடால் சாந்து கொண்டனியாள் குளம்படு குவளை கண்ணின எழுதாள் கோல நன்மல்குழற்னியால் அழந்தின மொழியால் இளம்படி நிழந்திருந்தாய் இளவெந்த எந்த பிரந்தமும் போனும் சந்தன குழம்பு தடமுலைக்கணியிலும் தழலாம் போந்தவின் திங்கள் கதிர் சுடர் மொழியும் பொறுகடல் புலம்பிலும் குலம்பு மேல வண்ணாம் வளைகளும் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பெரிதால் நாழிக என்னும் ஒன் சுடர் துயின்னதால் என்ன ஆழியும் புலம்பு மண்ணிலும் முறங்கா தெண்டலும் தீனில் கொடிதான் சொல்லு முன்பேரண்டி மத்தோராள் உருகு நின் திருவுரு நினைந்து காதன்ம விருது கையறவுடையள் கயல் நெடுங்கண் துயில் மறந்தாள் பேத பிள்ளம விருது மருங்கல் ஏதலர் முன்னால் நினைந்திருந்தாய் தயந்திரும் தக்கவாணி நயாள் தடங்கடல் நுடங்க இளங்கை வண்குடி மடங்க வாழ மறுத்த வார்த்தை கேட்டு இன்புறு மயங்க மின்கொடி மருங்கள் சுரங்க மேல் நெருங்கி மென்முலமுன் பயந்திருந்தா உனக்கண்டி என கண் பொங்கனி புழில் சூழ் மாலிருஞ்சோலை மதனே என்று வாய் பெறுவேன் பழங்கனி முருவல்காரிகள் விருது கவலையோட அவலம் சேர்ந்திருந்தா நடக்காயன் வாயம்பென்னுள்ளலங்கள் புட்கொடி பாடும் போதுமோ நீர் மலைக்கெண்ணு புலங்களில் சொல்லி கோமல வள்ளி கொடியிட நெடுமழை கண்ணு இளங்களில் தோலை கெண் நினைந்திருந்தாய் அழியுமானம் என்னும் புலங்கொழு குறுநீர்ப்பு குடி பாடும் பொதுமோ நீர் மலைக்கண்ணு கொள்ளை கோமல வல்லி கொடியிட நிடுமலை கண்ணு இளங்கல் தோளை கண் நினைந்திருந்தாய் கண்யில் மறந்தாள் அன்பினால் உண்மேலம் விருது இவ்வணங்கினு குற்ற நோயறிய குலாம் அருங்கள் சுருங்கவேல் நெருங்கி வேண்டிய நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரும் மீனும் மாமையும் அறியுமாய எம்மாஜனே அருளாய் என்னும் தொண்டற்கின் அருள் புரியும் இடவந்த எந்த பிறானங்க அருதலவன் மாணவேல் கலியன் வாயொலிகள் பண்ணிய பணுவால் பாடுவார் நாளும் படவின பத்தருப்பாரு அண்ணமும் மீனும் மாமையும் அறியுமாய ாய் என்ன மென் தொண்டற்கின் அருள் புரியும் இடவந்த எந்திரான பண்ணிய படுவல் பாடுவார் நாளும் பழவின பற்றிபுற மூன்றெத்தானும் மற்ற மலர்மி சமேலயனும் வியப்ப முறமாக கடல் போல் முழங்கி முறையால் வணங்கேசரவாடியனாக அரியுருவாமி அட்டபுயரத்தேஎண்ணே திருபுறம் ஒன்றிருத்தானும் மற்ற மலர்மிசமேளனும் வியப்ப முரதிரவாகடல் போல் முழங்கு முறையால் வணங்கேசரவாளிற்றோடு இரணியனாக மிரண்டு கூற அரியுருவாமி வரார்கள் என்ன அட்ட புயகரத்தே எண்ணே எந்திரல் வீரரில் வீரரப்பார் வேதமுரட்சிமயோர் வணங்கம் சந்தமிழ் பாடுவார்த்தாம் வணங்கம் தேவரி வருல் தெரிக்க மாட்டேன் மாவழி வேள்வியில் அட்டபுயரத்தே எண்ணே செம்பு நிலங்கு மலங்கை வாழி திஞ்சில நன்றொடு சங்கமுழ்வாள் உம்பரி சுடராடியோடு கேடக முன்மல் அறுபத்தி எட்டு மறுப்பன்று இரண்டாம் நிவரா அட்டபுயரத்தை மாமணி குன்ற வேந்தி மாமழகாத்தொரு மாயமான எஞ்ச அதன் மறுப்பன்று வாங்கு ியமாட்டேன்ிவான வேதமும் நீதி நூலும் கட்பமும் சொற்பொரு மற்ற நிலகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மலர் மேல்ங்கையும் சங்கமம் தங்குகின்ற அட்ட புயகரத்தே என்னும் நாம் இவர் வண்ணம் எண்ணில் ஏதும் அருகில மேஞ்சிழையார் சங்கும் மனமும் நிறமுமெல்லாம் தம் மனவாக புகுந்து நாமம் பங்கு கரங்கடல் போவகாயா ஓத விழம்புனைந்த மேகம் அங்க நம்பேசி பண்டாடிய சண்டுழாயின் முயமல்கண்ணியும் மேனையும் சாந்திசிய கோலம் இருந்தவாரும் எங்கனும் சொல்லுகே நோபின் அல்லார் எழுதியதாமரை அண்ணகண்ணாகமும் தோழம் வாய அழகியதா கொழன்ன அட்ட புயகரத்தே என்ன தேவி அப்பாலும் பின்னோரு வணங்க வேற முறைப்பர் முன்னேறு மறைந்த தேவி அப்பால் அதில் சக்கரம் மற்றவர் வண்ணம் எண்ணில் ஆவிப்பார் கடலேயம் அப்பார் வடிவம் நெடையராய் என் நெஞ்சமும் தம்மதே சிந்தித்தற்கு வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வார்தொன்று பணித்ததுண்டு அஞ்சமுடைத்தவர் நோக்கம் நோக்கம் நான் இவரு தம் அறிய மாட்டேன் அஞ்சுவன் மத்தி வரார்கள் என்ன அட்ட புயகரத்தே என்னவன் தொண்டையர்கோன் வணங்கம் நீன் முடி மாலை வைரமேகன் தன் வலிசன் புகழ் சூழ்ந்த கட்சி அட்டபுயரத்தாதி தன்னை நன்மாமதில் மங்கவேந்தன் காமறு சீர்கலிக் சையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்தவல்லார்கிடந்தமே கண்ணவன் தொண்டையர்க் முடி மாலை வயிறமேகன் தன் வலிதன் புகழ் சூழ்ந்த கட்சி அட்ட புஜகாதி தன்னை நன் மாமதில் மங்க வேந்தன் காமருசே கலிகண்ணே உண்ணாசையால் சொன்ன செஞ்சல் மாலை ஏத்த வல்லந்தமே சொமாய் நல்லறனான்கனு கிடந்தான் தழம் சூழ்ந்தாய கச்சி வல்லவன் வில்லவன் என்லகில் பலராய் பலவேந்தர் வணங்கு கழரு வல்லவன் மல்லையோன் பணிந்தான் பரமேச்சுரவின் நகரமதுவே சொல்லುವன் சொற்புருள் தானவயாய் சுபயூர் ஒலிநாற்றமும் தோற்றுமாய் நல்லரன்னாரணன் நான் முகனு கிடந்தான் தடஞ்சூண்டளகாயகச்சி பல்லவன் வெள்ளவன் என்னும் உலగில் பலராய் பல்லவன் தர்வனங்களறு பல்லவன் மல்லையர் கோன் பணிந்தா பரமேச்சு நகர மதுவே கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னுந்தி தார் கண்ணனிடம் தடமாமறி சூண்டாய கட்சி மண் தென்னவனை முனையில் சிறுபே திரள் வாட்டியதின் சிலையோன் பார் பரமேஸ்வரவின் நகரம் அதுவே இறந்தருமெல்ல பள்ளி கொண்டான் ஒரு காலி முன்னும் மாருவாய் கடலுள் வரந்தருமா மணி மன்னனிடம் மணிமாடங்கள் தழகாய கச்சி இறந்தவர் மண்ணையில் புன்னகர் வேல் நெடுவாயுலக சிறுவில் முனால் பரந்தவன் பல்லவர் பரமேச்சுரவி நகரம் அதுவே கண்டமும் இன்டிசையும் நிலனும் அலரீரொடு வானரிகால் முதலாகுண்டவன் எந்த பிரானிடம் ஒளிமாடங்கள் கட்சி குடா முடனே விரைந்தாரிறிய சிறுவில் முனைந்து பண்டர்களால் வளைத்தான் பணிந்தார் பரமே சுரவி நகரம் அதுவேடைத்தின் கை துயர் தீர்த்தரமம் பெறுவர் முனநாள் பூங்குணல் பொய்கை புக்கான் அவனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்தார் பாம்புடை பல்லவரு பணிந்தார் பரமேச்சுரவின் நகரம் அதுவே என்படை கோள் அருகின் உருவாய் திருநூலகலம் தெருவில் முனநாள் புண்படப் போழ்ந்த விரானரிடம் பொறுமாடங்கள் சோழ்ந்தழகாய கட்சி பெண்குடை கேள் செங்கோல் நடப்பா விடவில் பணிந்தார் பரமேச்சுரவின் நகர மதுவே நின் முடி மாவழிதன் பெருவேள் மனு ரூபாய் முனநாள் சலமுரு மாநிலம் கொண்டவனு கிடந்தான் கடஞ்சோழ்ந்தி தன்னவனை கன்னிமாமதில் பலபடசாயன்றான் பணிந்தார் பரமேச்சு நகரம் அதுவே திரள் மன்னவனாய் ஒரு கால குரங்கப்படையார் மலையால் கடலை அடைத்த வனந்த விரானிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி இடைத்திரல் வெல்லவன என் பிடித்தா, பரமேச்சுரவின் நகரம் அதுவேடையொருவில் குருமின் மறையுடமால் விடையே நடத்தார் கிடந்தான் தனஞ்சோண் தனகாயகச்சி மறையுடவால் மரமன்னல் முடங்கும் குரல் கடுவாய் வரையுடை பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சு அவி நகரம் அதுவே கார் மண் தொல்புகழ் பணிந்த பரமேச்சுரவி நகர் மேல் கார் மண்ணு நீள் வயல் மங்கையரிடம் தலைவன் கலிகண்டி குன்றாதுரைத்தேர்மண்ணு செந்தமிழ்மால திருமாமகள் தன் அருளால் உலகில் தேர் மன்னராயொலிமா கடல் சிறுநீருகாண்டு திகழ்வர்களே ஆறு மண்ணு தொல் புகழ் பல்லவர் கோன் பணிந்த பரமே சுரவின் நகர் மேல் கார் மண்ணு நீள் வயல் மங்கையம் தலைவன் கலிகண்டி குன்றாதுரைத்தேர் மண்ணு செந்தமால வல்லார் மாகடல் சோழ் சிறுநீருலகாண்டு திகழ்வர்களே மஞ்சாடு வரகேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கியாலின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசந்தன்னை வளஞ்சுரக்கும் பெண்ணை தன்பால் தூய் மறையாளர் செஞ்சாலை விளவயலுள் திழ அதனுள் கண்டேன் வரையழும் கடல்களே வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கியாலின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசந்தன்னை வளர்ந்திருக்கும் வெண்ணைத் தென்பால் தூயனான் மறையாளர் சோம செய்யா செஞ்சாலி விளவயலுள் திகழ்ந்து தோணும் திருக்கோவலூர் அதனுள் கண்டே நானே தலர் தனது தூபம் தேவம் கொண்ட மரர் துழப்பனங்கொள் பாம்பில் சந்தனி மென்முலை மலராள் தரணி மங்கை தாம் இருவர் அடி வருடும் தன்மயானை நந்தன செய்த திசை ஐந்து வளர்வேள் வினான் மரகள் மூன்று தேயம் சிந்தன செய்திரு செல்வ திருக்கோவலூரில் கண்டே நானே மலச்சோலை குடாங்குள் பொய்கை கோழ் முதலை பாடையேற்றுக் கொண்டி அழுந்தியமாக கண்டாடி ஏந்தி அந்த தோண்டி அருகீரானிருந்து காட்ட இரும்பொன்னு மலன் தேவிக போல் காட்டம் திருக்கோவலூரே அங்கரும் போர் மாலிபட பறவையோர்ந்து தராதலத்தோர் குறைமுடித்த தன்மையானை ஆங்கரும் பிகர் சோர்ந்தன்பு அடியவர் கட்காரமுதமான தன்னை பாடல் கேட்டு தீங்கரும் கழனி சூழ்ந்த திருக்கோவரூர கண்டேன் நானே வளர் மேல் கரண் முதலாக கவந்தன் வாலி கனையொன்றினால் மடிய இளங்க தன்னுள் பிறையிற்று வாழறக்கரு சேனையெல்லாம் பெருந்தகையோடுணித்தெம்மா தன்னை புகழ் வளர மாடந்தோறும் மண்டபோதா சிலையனைந்த ஒழில் அணைந்ததென்றோவலூரதனுள் கண்டே நானேந்தனர் வெண்ணை ஒளியால் சென்று அங்குண்டானை கண்டாட்சி உரலோடார்க்க தறியார்ந்த கருங்களே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மயானிய மலர் மகள் நாமையொண்டலூர் விளங்கு செல்வச் சிறிய தோன்றும் திருக்கோவலூரே இருங்கமாக வரியை கீறி இன விடகளை அடர்த்து மருதும் ஜாய்த்து வருந்தகடமிர உதைத்து மல்லையட்டு வஞ்சன் ஜெய கஞ்சனக் கண்ணானாய் கரங்க மக வசம்பால வெண் மொத்தேன்ன காயெல்லாம் மரகதமாய் பவளம் காட்டா சிரந்தலங்க மொட்டலர்தந்தேன் கொள்சோலை திருக்கோவள இரதனால் கண்டேன்னாலே பாரேறும் பரம்பாரந்தீர பندவார ரத் தூரி அங்கே பார்த்தன் செல்வத்தேரேறு சாரதியாய் எதிர்ந்தார் சேனை செருக்களத்து திரளிய செற்றை மலகை நான் முகனும் பொருந்து சீரரு மறையாளர் நிறைந்தார் செல்வத்திருக்கோவலோரதனுள் கண்டேன் நானே தூவடிவில் பார்மகள் பூ மங்கையோடு சுடராடி சங்கிருபால் புலிந்து காவடிவில் கற்பகமே போல நின்று கலந்தவர்கள் புரியும் கருத்தினான தன்னை தீவடிவில் சிவனயனே மன திரு கோவலூரே ஆரணங்குள் இடர் கடிந்த மாலை நீலவரத கத்தை மழமுகிலே போல்வான் தன்னை சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வத்திருக்கோ வரூர் அதனு கண்டே நின்று வாரணங்கு முளமடவார் மங்க வேந்தன் வாக்களிய நொழிஐந்து ஐந்தும் வல்லார் காரணங்களால் உலகம் கலந்தங்கேத்த கலந்தெங்கும் கடிந்த மாலை நீலவரகத்தை மழமுகிலே போல் வாந்தன் மறையாளர் செல்வத்திருக்கோவலூர்கண்டேன் என்று வாரணங்க முலமடவாருமங்கவேந்தன் வாட்களியுள்ளிஐந்துமைந்தார் காரணங்களாலந்தங்கேத்தெங்கும் பரந்தானை காண்பருதாமே